நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் இருந்து அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள் உழைப்பே உயர்வை தரும் உழைப்பினால் உன்னதம் அடையலாம் வேலை கிடைத்தால் தொழிலாளி சுய தொழில் தொடங்கினால் முதலாளி விரும்பி ஆர்வத்துடன் செய்யும் எந்த பணியிலும் நிச்சயம் நாம் சாதனைகள் செய்ய முடியும் உழைப்பதில்தான் வாழ்வு உள்ளது உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது நேர்மையும் சத்தியமுமே ஒவ்வொரு பண்புக்கும் அடிப்படை ஒருவனது நடுவு அவன் விட்டு போகும் பழியாலும் புகழாலும் அறிந்து கொள்ள முடியும் வள்ளுவர் இணையே வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் என்கிறார் பிற வாணிகம் ஆகும் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் என்பதை நினைவில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் உழைக்கும் வயதில் ஒருபோதும் ஓயாதே ஓயும் வயதில் உழைக்காதே இரண்டுமே நல்லதல்ல உழைப்பின் உயர்வை பற்றி உலகம் பல உண்மைகளை உணர்த்தி வருகிறது உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்பது பழமொழி தளர்ச்சி இல்லாமல் உழைக்கும் ஒருவன் விதியையும் வென்றுவிடலாம் என்று நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் ஒருவனது சோம்பலிலே கரிய மூதேவி வாழ்கிறாள் உழைப்பிலே அரிய திருமகள் வாழ்கிறாள் சோம்பேறியன் மூளை பிசாசின் தொழிற்சாலை என்று மேனாட்டறிஞர் ஒருவர் எடுத்துரைத்துள்ளார் உழைப்பின்றி உண்டு வாழ்பவன் ஒரு திருடன் என்று அண்ணல் காந்தியடிகள் அறிவுறுத்தியுள்ளார் உழைப்பில்லாதவன் பிறருக்கு உதவி செய்தல் என்பது வீரமில்லாதவன் கையில் வாழேந்தி போர் ஒப்பாகும் இருபது ஆண்டுகள் கூட நிரம்பாத இளைஞன் ஒருவன் ஒன்பது ஆண்டுகள் கதை கட்டுரை நாடகம் போன்றவற்றை எழுதி குவித்தான் அவன் எழுதிய அத்தனை ஆக்கங்களும் பத்திரிக்கைகளில் வெளிவராமல் வீட்டிற்கே திரும்பி வந்தன ஆனாலும் அவன் மனம் தளராமல் எழுதினான் எழுதினான் எழுதி கொண்டே இருந்தான் இறுதியில்லை அவனது விடாமுயற்சியினால் அவனது படைப்புகள் இதழ்களில் வெளிவந்தன கணக்கில் பொருளீட்டினான் உலகப் புகழ் பெற்றான் அவன்தான் உலகம் புகழும் ஆங்கில இலக்கிய அறிஞர் பெர்னாட் ஷா ஏழை குடியானவனின் மகனாக பிறந்து வறுமையில் வாடிய தாமஸ் சால்வா எடிசன் படிப்பிற்கும் வழியின்றி புகை வண்டியில் விற்று உயிர் வந்தான் அவன் தன் கூறிய அறிவாலும் விடாமுயற்சியினாலும் தானே செய்தித்தாளை அச்சிட்டு பலம் பெற்றான் உணவையும் உறக்கத்தையும் மறந்து இருபத்தோரு நாட்கள் இரவும் பகலும் உழைத்து மின் விளக்கை கண்டுபிடித்தான் மின்னொழி தந்த வள்ளல் என்னும் பாராட்டையும் பெற்றான் இவ்வாறே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டறிந்து உலகிற்கு ஈந்த வள்ளலாக விளங்கினான் வியன்னா வீதிகளிலே வர்ணம் தீட்டி உயிர் வந்த ஹிட்லர் தம் விடா முயற்சியினால் விடாத உழைப்பினால் உலகத்தையே வெல்லவல்ல ஜெர்மானிய தலைவரானார் உருளைக்கிழங்கை வெயிலில் உலர்த்தும் கூலியாக வாழ்ந்த ராக்பெல்லர் தம் தளரா உழைப்பால் உலக கொடீஸ்வரர்களில் ஒருவராக விளங்கினார் பசிக்கு உணவின்றி வாடி முத்துசாமி ஐயர் வீதி விளக்கு வெளிச்சத்தில் படித்து அறிவு வெளிச்சம் பெற்றார் முதல் நீதிபதியாக விளங்கினார் தாழ்த்தப்பட்ட குடியிலே பிறந்து குப்பை போல் இழித்து ஒதுக்கப்பட்ட அம்பேத்கர் தம் அயரா உழைப்பால் அயல்நாடு சென்று பிடித்தார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே வகுக்கும் வல்லமையும் பெற்றார் அழியா புகழ் பெற்றார் இன்று மனிதன் விண்ணிலும் மண்ணிலும் நீரிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறான் அவனது தொடர்ந்த உழைப்பானது நில உலகை சொர்க்க உலகமாக மாற்றி வருகிறது இவை உழைப்பின் உயர்வை உள்ளங்கை நெல்லிக்கணி என தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றன ஆகவே என்ற விவேகானந்தரின் வழியை பின்பற்றுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துளியால் விருது படைத்தவர்